வணக்கம் நச்சினையின் நித்தம் ஒருமுத்து வழங்குபவர் அறிமாளம் சே ஞானப்பிரியால் கிபி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல குஜராத்தில் இருக்கக்கூடிய சோம்நாத் அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்துல தைகாத் அப்படிங்கிற கோட்டையில் நாகார்ஜுனா அப்படிங்கிற ஒருத்தர் பிறந்தார் இவர் வந்து கடவுளோடு பேசக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்தவர் அப்படின்னு இவரை பத்தி மக்கள் வந்து நிறைய கதையை கட்டி விட்டாங்க ஆனா இவருக்கு வந்து அதுல உடன்பாடு இல்லை அதோட இவர் வந்து ஒரு பெரிய சித்தர் ஒரு ரசி இந்த மாதிரி எல்லாம் இவரை பற்றி நிறைய கதைகள் அந்த காலத்துல புனையப்பட்டது இதுல எல்லாம் அவருக்கு விருப்பம் இல்ல ஆனா அவர் வந்து அது ஒரு வேதியியல் நிபுணர் உலோகங்களை ஆராய்ச்சி பண்றதுல மிகப்பெற மிகச்சிறந்த ஒரு வல்லுநராக இருந்திருக்கிறார் அவர் வந்து ரசரத்னகாரா அப்படிங்கிற ஒரு நூலை எழுதுறதுக்காக கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர் அப்படின்னு அவரு தன்னைத்தானே நினைச்சுக்கிட்டு அதுல நிறைய தகவல்கள் உலோக சம்பந்தமான நிறைய தகவல்கள் அதுல சொல்லியிருக்கிறார் அதை எப்படி எழுதிருக்கிறாரா கடவுளுக்கும் எழுதினார் சொல்லியிருக்கிறார் எடுத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா மட்டமான உலோகத்துல தங்கத்தை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கறத அதுல அவரு சொல்லியிருக்கிறார் தாதுக்கல்ல இருந்து வெள்ளி தங்கம் தகரம் செம்பு இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் பிரிக்கிறது பிரிச்சதோட அதை வந்து தூய்மைப்படுத்துறது இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அதுல அந்த நூல ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கிற இந்த பாதரசத்துல வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கிய தேவையான அமுதம் அதை எப்படி தயாரிக்கிறது அந்த மாதிரி தகவல்களையும் அதுல ஒரு எழுதியிருக்கிற இந்த மட்டமான உலகத்துல இந்த தங்கம்மா மாத்திர அந்த ஒரு மிகப்பெரிய தகவல் அதுல எழுதியிருக்கிற ஆனா இத ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல அது தங்கமா மாறல ஆனா தங்கம் மாதிரி நல்லா மினுமணுக்க கூடிய ஒரு உலோகமாக நல்ல மஞ்சள் நிறமான ஒரு உலோகமா மாறுறத எல்லாருமே அதை நிரூபிச்சிருக்கிறாங்க அந்த அளவுக்கு வேதியில் ஒரு மிகச்சிறந்த நிபுணராக அந்த காலத்திலேயே விளங்கியவர் நாகார்ஜுனா அப்படிங்கிறவர் இந்த காலத்துல நம்ம நண்பர் ஒருத்தர் அவர் வீட்டுக்கு எப்ப போனாலும் ஏதாவது ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பார் அவர்கிட்ட கேட்டேன் என்னங்க எப்போ பார்த்தாலும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களே அப்படி என்னதான் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஆராய்ச்சி பண்றியே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அதுக்கு அவர் சொல்றார் அதை என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறதுக்காகத்தான் இந்த ஆராய்ச்சி எல்லாம் இருக்கேன் அப்படிங்கிறார்